லட்சோபலட்சம் வாசகர்களை கவர்ந்தனர் இவரை பத்தி கவிஞர் கனதாசன் வர்ணிச்சிருக்கிறத பார்க்கலாம் வளைந்தும் குழைந்தும் நேரத்துக்கு தக்கபடி அனுசரித்து போகும் உலகத்தில் அவர் ஒரு நிமிர்ந்த தென்னை தனக்கு சரியென்று படும் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு தவறென்று படுமா இன்னும் பல்லாயிரம் மக்கள் அடங்கிய சபையில் தைரியமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர் ஜெயகாந்தன் அவரது நிலத்தில் தோன்றிய விளைச்சல்களுக்கு அவரே விதை அவரே நீர் அவரே உரம் பிடிவாதக்காரர் எதையும் எடுத்தறிந்து பேசுபவர் என்று அவரை பற்றி கூறுவர் இந்த சுபாவம் கூட இருந்தது ஜெயகாந்தனிடம் கொஞ்சம் அதிகம் அவ்வளவுதான் ஆனால் முன்னொருவர் இல்லை பின்னொருவர் இல்லை என்ற இடத்தை ஜெயகாந்தன் பிடித்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது நன்றி